அவற்றும் திருந்திய பொழுது அவரை ஆட்கொள்வதும் பெருமானுடைய கருணை ஆதலால் போய் கேட்போம் என்றெல்லாம் சொல்லி பெருமாள்ல விண்ணப்பித்தாரலாம் விண்ணப்பித்தவுடனே பெருமான் என்ன ரொம்ப அருமை அவர் எளிவந்த பெருமான் அல்லவா ஆதலால் அவர் என்ன செய்தாராம் காத்துல பறந்ததுனால திசை திரும்பி இருக்குது திக்கு தெரியாத காடா போயிச்சு என்ன பண்றது இருக்கு இருக்கு பார்த்தரலாம் அதனால அக்கீர வேலை ஆழமையின்ற வெங்கருணை வல்லல் இக்கீர மணலை தீஞ்சொல் இரவியோடு போந்து ரொம்ப அருமை வேலை என்ன அதே போல என்னன்னா பார்க்கடல்ல வந்து விஷம் வந்த போதும் என்ன பண்ணாருவா எல்லாரும் அஞ்சு போடுனார் ஆனா இவரடுத்து அருமையா சாப்பிட்டார் அக்கீரவேலை கீரம்னா பால் வேலைன்னா கடல் அந்த பார்க்கல்ல நஞ்சு வந்த போதே பெருமான் அதைப் பெற்றி கவலைப்பள்ளியப்பா எடுத்தாவிட்டாரு அதனால அக்கீர வேலைக்கு செய்த பெருமான் இந்த நக்கீரனுக்கும் செய்வார் மூணு எனவே நக்கீரனுக்கும் விடுவார் என்று கருதி போனாரலாம் நக்கீரன் கடந்த தன்னுடைய அம்மையோடு கூட வந்தான வந்து நேரம் குடுவெல்லாம் இருந்து அப்படியே வெப்பம் தாங்காமல் இருக்கிறான் அப்படி நிற்கிறார் ஒரு காட்சி ஒலியும் இப்போ குளம் இந்த குளத்துல உள்ளே அலமர்ந்து கொண்டிருக்கிற வருந்தி கொண்டிருக்கிற கீரன் அப்படியே வெப்பம் தாங்காம ஆனா கரையில் இருக்கிற நாற்பத்தி புலவர்கள் அங்கே பெருமான் உமையம்மையோடு வந்தார் எங்கே கரைக்கு வந்து நோக்கி நான் அருட்கனால் அனற்கால் நோக்கின நெருப்பு கண்ணால் நோக்கினால் ரெண்டு கண்ண உனக்கு உண்டு அனல் கண்ணும் உண்டு அருட்கண்ணும் உண்டு அந்த அனற்கண்ணில் சந்தித்தார் என்று அருட்கண்ணில் சந்திக்கிறார் என்று அதனால் அப்படியே போய் பார்த்து அவன் அந்த அந்த கிரணை பார்த்து உணர்கனி கிடந்த கீரன் பொரி புலன் காரணம் எல்லாம் கணற்கனார் தமவேயாக கருணைமா கடலில் ஆழ்ந்து அந்த நைக்கிய நம்ம கீழே அந்த வரைக்கும் அப்படியே அலமந்து கொண்டிருந்த இன்னைக்கு அப்படி பார்த்தாராம் பார்த்தா பெருமான் அம்மையப்பராக இருக்கிற காட்சிக்குளம் பெரிய மகிழ்ச்சி பெருமானி இப்படி தான் தவறு செய்த எனக்கு எடி வந்து இரண்டு பேருமாக வந்து குழந்தை கரையில வந்து இப்ப அங்கிருந்தே நினைச்சா இந்த கரையர்னா கரையற மாட்டாதா அல்லது வெப்பமானது நீங்க நல்லா குளிர்ச்சி பெறுக என்று சொன்னால் குளிச்சு பெறாதா இருந்தாலும் எடிவந்த கருணையினால நீயும் அந்த அம்மையுமாக வந்து எங்களுக்கு எனக்கு அது செய்தாய் என்று அவன் அப்படியே உடம்பெல்லாம் கருவிகரணங்கள் எல்லாம் வேற குருவமானான் ரொம்ப அன்பே உருவமாக போதையார் உலகம் என்ற புனித யார் பர யான புங்க கோதையார் தீங்கு கூறிய கொடியனாவின் அப்பதான் உணர்றான் நாக்கு அதனாலதான் யாகாவா ராயினும் திருவள்ளுவர் அங்கிருந்து அப்படியே அசரீதியா அதுக்கு தாப்பா நான் சொல்லி வச்சேன் ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது ஆமசாமி யாகினும் காதை கூட நீ கேக்க கொஞ்சம் தடுக்க இருந்தாலும் பரவாயில்ல கண்ண தடுக்காட்டி கூட பரவாயில்ல பரவாயில்லப்பா மூக்க தடுக்காட்டி கூட பரவாயில்லப்பா உடம்பை தடுக்காவிட்டா கூட பரவாயில்லப்பா இந்த ஐந்து பொறிகளில யா காவாராயினும் இத காத்துக்கடா இதில் எல்லாமே அடக்க வேண்டியதுதான் அதுல எது ரொம்ப முக்கியம் உடனே ஒரு திழிப்பு வந்தது காட்டி என்னன்னு கேளுடா பார்த்த காவாக்கால் பதில் சொல்றாரு எல்லாம் இருந்திருக்கு ஆனா போவம் வராது புண்ணியம் திருக்குள்ள காவாக்கால் யாருப்பா கேட்டது என்ன இவந்தா சார் எழுதுனாரு இவன் சார் கொடுத்தது பரவாயில்ல தம்பி யாரு கொடுத்தா என்ன அப்போ காக்க யா கா ஏன்னா திருக்குறள் முடியலையே யா காவாராயினும் நா காக்க உன்னேமுக வரியில இவ்வளவு விளையாடி இருக்கியப்பா உடைய போலிய காவா கால் সোহாப்பர் சொல்லிடுக்கு படுது என்னன சொல்லிடுக்குப்பட்டு நீ தெரியாத நான் பேசிட்டேன்னு சொல்லிட்டு সোহாப்பர் সোহகத்துல ஒண்ண கொண்டு முльгаடிச்சுடுவாங்க ஏ அவர் அப்படி பேசனாரே பேசியிருக்க மாட்டானே நல்ல மனசான கே ஆமற ஆவுறது தானாரு அப்ப வரவர கலடகிராகி ஆயிட்டா தாருக்கு என்ன ஊர்ல இருக்குன்னு சொல்லுடுவாங்க கலடகிராகி ன்னு பேர் வந்துரும் সোহாப்பர் சொல்லிடுக்கு அருமையான குரல் இந்த குரல் வந்து ஒரு கண்டிக்கலான்னு சொல்லும் போது வந்துட்டு வச்சுங்க அப்படியே பாம்பு படகு புசு புசு அந்த நாகதாளி வேர் வச்சுக்கிட்டு பாம்பாட்டு என்ன பண்ணுவேன்னா அப்படி பின்னால வாங்க அது போய் திருக்குறள் நாகதாளி வேர் நம்முடைய எண்ணங்கள் எல்லாம் பாம்பு மாதிரி அந்த அந்த பாம்பு கிட்ட என்ன பண்ணேன்னு வந்து யா காவாராயினும் அப்புறம் ஒருத்தான் அங்கே இருந்து அப்படியானா நான் மட்டும் தான் காக்கணும் மாட்டிருக்கு வேற எதையும் காக்க வேண்டியது கொஞ்சம் பரவாயில்லையா என்ன உரன் எண்ணும் தோட்டியால் ஓரைந்தும் காப்பான் வரன் என்னும் வைப்பிற்கு மக்கு பயில அஞ்சு தான் காக்கணும் ஆனா அதுல முக்கியம் நான் சொன்ன உடனே உடனே இருக்கிய முக்கியம் நான் சொன்னேன் அப்படியே அஞ்சு நாலு காக்க வேணாம்னு ஒதுக்கூடாது உரன் எண்ணும் தோட்டியால் ஓரைந்தும் காப்பான் வரன் என்னும் உலகம் இந்த புனித யார் பர ஞான பூங்கோதையார் கொடற்கு தீங்கு கூறிய கொடியனாவின் தீரயார் பொறுப்பர் அவர் என்று அருமையான நூலை பாடினாராம் எங்க குளத்தை போயிட்டு இருந்தது ஒரே வெப்பமா இருந்தது நம்ம அப்பற சுவாமிய மாதிரி உடரோடு துடைக்கி முடைக்கிய ஆற்றிய மாதிரி அப்படி வெப்பம் இருந்தது இப்ப என்ன கேட்ட மாசில் மா மதியும் அந்த மாதிரி குளிர்ந்து போச்சு உடம்பு அதனால அங்கிருந்தவாறே கையிலை பாதி காலத்தி பாதினு ஒரு அருமையான அது பதினோராம் திருமுறையில் இருக்குது பதினோராம் திருமுறையில் அப்போ ஒரு ஒரு பாட்டு கைலை அடுத்தது காயலத்தை அடுத்த பாட்டு கைலை அப்படின்னா ஒன்று மூணு அஞ்செல்லாம் பொறுத்துனா கையிலையை பற்றி பேசலாம் ரெண்டு நாலு ஆறெல்லாம் காலத்தை பற்றி பேசலாம் ரொம்ப அருமையான பாடம் பதினோராம் திருமுறையில இருக்குது அந்த நூலை பதினாலாம் பாடுகின்றதையார் உலகம் வடிவாக இருக்கிறார் எங்க ஞாபகம் தேவாரம் போதையார் பொற்கின்னத்து அடிசில் பொல்லாதன தாதையார் முனிவுர தான் ஆண்டி அந்த மாதிரி குழந்தைக்கு வந்து ஞானம் கொடுத்ததுன்னு சேக்கிலார் பேசுறாரு ஒரு ஆள் அங்கிருந்து வந்து ஞான சம்பந்த காலம் அஞ்சாம் நூற்றாண்டு இது ஏழாம் நூற்றாண்டு உங்க சேக்கிலா இருக்காலம் பன்னிரெண்டாம் நூற்றாண்டு ஐநூறு ஆண்டுக்கு பின்ன வந்தவர் எப்படியா வந்து ஆண்டவன் தன்னுடைய மனைவியோடு வந்து அந்த கிண்ணத்துல உங்க ஞானம் கொடுத்தாருன்னு சொல்றாரு பார்த்த மாதிரி சொல்றாரு சார் எப்படி வந்ததுன்னு கேட்கிறேன் அப்பா எனக்கு மூணு வயசுல என்ன செய்தான் தெரியுமா எங்க அம்மையப்பர் போதையார் பொற்கான அந்த பொன் கிண்ணத்தை எடுத்துட்டு வந்து என்ன என்ன பண்ணாங்க எங்க அம்மையார் எடுத்து வச்சு என்ன என்ன பண்ணாங்க குளத்தில் குளிச்சாங்க குளிச்சுட்டு மேல வந்து முனி ஊரே அப்பா அப்படியே பார்த்துட்டு யாரா கொடுத்தது பாது கோச்சு அப்படிய எங்க அப்பா உடல் அப்பா கோவிக்கும்படியாக எங்க உயிரப்பா கொடுத்தார்னு பேசுறது இந்த பதியத்துல அப்படி கொடுத்தது யாருப்பா உயிரப்பான் காதையார் குழையினும் காதல தோடு போட்டிருந்தான் கடுமல வள அவளோடும் பெருந்தகை இருந்ததி ஞானசம்பந்தருடைய வரலாறு மற்ற வரலாற்றுக்குலாம் அகச்சாண்டுகள் அப்படியே கொழுந்தொடர் எடுத்து வச்சிருக்கிறார் இப்ப கதை ரொம்ப சின்ன கதை எனப்ப கரையை திட்டப்படுற அவ்வளவுதான் ஆனா அவர் சொல்லுகிற ஆட்சிகள் தான் முக்கியம் இப்படி அந்த கைல காலத்தி பாதி அது உடனே நான் இந்த கைல காலத்தி பாதி இந்த பகுதி பதினோராம் திரும்ப இதுல ஒரு நாலு பாட்டு சொல்லலாம்னு இது ரொம்ப நேரம் ஆகி போயிடுச்சுங்களா கையில் பாதி காலத்தி பாதி இல்லை ஆ அப்புறம் ஆ ஆமாம் சொல்லு ஏதேன்னு ஒரு பாட்டு வேணால் அது சொல்லலாம் அப்படி வேணால் சொல்லலாம் ஒரு ஒன்று முதல் பாட்டு பூரா என்னன்னு கேட்டீங்கன்னா இது இல்லைப்பா கைலாயம் அடுத்ததெல்லாம் காலத்தையாக இருக்கிற பாடல் சொல்லிடுவேன் ஒரே ஒரு பாட்டு வேணால் உங்களுக்கு சொல்கிறேன் மணி ஆகி போயிடுச்சு அதுக்காகத்தான் நாங்க வந்து முதனாள வச்சோம் கழிக்கின்றார் ஒரு அருமையான பாட்டு சொல்றா இந்த உலகத்துல இருக்கா சும்மா வீண் பொழுது போக்கிட்டு இருக்கானேப்பா ஏ அப்படினாரு பாலா பொழுது கழிக்கின்றார் மானிடவர் என்ன கதை என்ன கதை இதெல்லாம் பாருங்க பாருது வச்சு பாரு உலகத்துல வாழா பொழுது கழிக்கின்றார் பாட்டு பட்டா வெண்பா தான் பதினோராம் திருமண இருக்குது கையில பாதி காலத்தி பாதி வாழா பொழுது கழிக்கின்றார் மானிடவர் இந்த உலகத்துலப்பாவ வீணா பொழுத போயிட்டு இருக்காங்களேப்பா அப்படினா என்ன சாமி என்ன என்ன அப்படினா கொள்ளி கதைய இந்த கதையை கேட்க மாட்டேங்கிறாங்களே அப்படின்னா எந்த கதை சாமி எந்த கதைங்க அது சொல்லிட்டு சொன்னா அது சொல்ல மாட்டேங்கிறீங்க அதுதான்ப்பா எங்க உத்தி நீ உத்தி உத்திங்கிற இருபதாம் இருபதாம் நூற்றாண்டுல பீக்சீட்டில எங்க ஆசிரியை எப்படி பத்தியா தான கேளாகுள்ளிக்கதையை கேட்க மாட்டேங்கிறாங்களே இந்த கதையினர் என்னன்னாரு கீழாடை அண்ணற்கு அணுக்கராலத்தில் உள்ள நின்ற கண்ணப்பர் ஆவார் கதை எத்தனையோ கதையை கேட்கிறாங்களே அந்த இந்த காலத்தில் இருக்கிற கண்ணப்பநாத கண்ணப்பருடைய கதையை கேட்க மாட்டேங்கிறாங்களே கேட்டிருந்தா எவ்வளவு அன்பு காலத்தில் நினைக்கும்போது பாட்டு பாட்டு எங்களுக்கு அடுத்த பாட்டு கேட்டா கையிலையை பத்தி ஒரே ஒரு பாட்டு கருத்துக்கு என்றால் பெருமானி எங்களுடைய கருத்துக்கெல்லாம் தூரமா தான் இருக்கிற தொலைவாதான் இருக்கிற ஆனாலும் கையில மல்லி இருக்கிற சரி இருக்கிறாய் எப்படி ஒருவார்க்கு அறியுமாறு உண்டோ ஒருத்தர் அறிவார் உருவார்க்கு அறியுமாறு உண்டோ நெறிவார் தடையார் நிறைல இவருக்கு யார் போய் வந்து பெருமானுடைய திருவணி நினைகிறாரோ அவர்களுக்கு ரொம்ப அணுக்கமாக இருக்கலாம் சரிங்களா ஆனால் அப்படி அப்படி அது திருவடியை பற்றி நினைக்காதவர்களுக்கு இருக்கிறது இல்லை எப்படி தெரிய முடியும் தெரியாது தெரிய முடியும் அதனால் அந்த எவ்வளுக்கு எல்லாம் அவனை ஈடுபாடாக இருப்பவர்களுக்கெல்லாம் தெரியும் உன்னை பற்றி ஈடுபாடு இல்லாதவர்களுக்கு உன்னை பற்றி எப்படி தெரியும் பெருமானியும் ஒன்று அறிய முடியாது என்று காலது இது இது இது கைலைநாத பற்றி இப்படியாக மாறி மாறி அந்த நூறு பாதைகளையும் அங்கிருந்து பாடினாராம் பாடியதோடு கூட இல்லாமல் எடுத்த சொல் மாறி மாறி இசைய நேரி பாவால் தொடுத்த அந்தாதிசார்த்த துணைக்கவி மடுத்து நீர்வார் தடுத்து கையில் பாதி காலத்து பாதி நூறு பாட்டை பாடின உடனே பெருமான் கரையில் நின்றவர் இறங்குறாராம் படியை விட்டு படி இறங்குறா இறங்கி அவன் உள்ள இருக்கிறான் எங்கப்பா கையக்கூட படினாரான் கை கொடுத்து கரையேத்துறோம் கை கொடுன்னு சொன்னோட அவருக்கு எப்படி இருக்கும் அந்த நக்கீர இருக்கு இதெல்லாம் ஒளியும் ஒளிய காட்டினான் நடுங்க பெருமான் கை நீட்டும் போது இந்த ஏன் சேகரம் கொடுப்பாரா கொடுக்கலாமா அது இப்ப கொடுப்பாரா ஒரு மாசம் அனுபவிச்சிருக்காரு கையை நீட்டினவொடனே கையெல்லாம் தூசி இது பிடிப்பா கைய பெருமானி பெருமானி பரவாயில்ல பிடிப்பா அவருக்கு அப்படியே அழைச்சிட்டு வந்து மேலே கொண்டு வந்தாரான் ரொம்ப அருமையான அமைப்பில் சொல்லுகிறார் தொடுத்தந்தாதிசாத்த துணைச்செவிமடுத்து நேர் வந்து அடுத்து அவன் கையை பற்றி அகங்கரை ஏற்றினார் கரமேலேயே ஏற்று கொண்டு வந்து ஏற்றினார் தால் கொடுத்தடு பிறவி வேலை கொடுங்கரை ஏற்றவல்லார் உடனே சொன்னார் ஒவ்வொரு ஆன்மாவுக்கும் எழுபியா இருக்கிற கடல்ல இருந்து கரையாத்திரவருக்கு இந்த குளத்தில் பெருங்கடல் நீந்து யாருக்கு இறைவன் அடி சேர்ந்தார் சேராதா நீந்தார் ஆன்மாவுக்கு இருக்கிற பெருவி பெருங்கடலுக்கு இந்த குளத்தில் இருந்தேன் பவனந்தி யாருடைய பரஞ்சோதிமணியுடைய அருமையான வாக்கு கை தந்து கரையேறித்த கருணையும் கடலை தாழ்ந்து மைதந்த வந்தித்து வந்தித்து நன்கு யாவ ஐநூத்தி ஐம்பத்தி ஆமா.. ஐநூத்தி ஐம்பத்தி ஒன்பது ஆமா செய்தோர்களுக்கும் அன்பும் செய்தமை பொருளாச்செயுள் பெய்தந்து பாடுகின்றான் திரான் அருள் நாடுகின்றான் கரைக்குள் இருந்து குளத்துக்குள் இருந்து பாண்டது கைல பாதி காலத்தி பாதி இப்ப பெருமானால் கை கொடுக்கப்பட்டு மேலே கரையில் ஏற்றின உடனே ஒரு அருமையான பாண்டலம் அதுக்கு கோபப்பிரசாதம்னு பேரு கோபப்பிரசாதம்னு பின்னால் தங்க வச்சிருக்காங்க ஏன்னா பக்கா வர சொல் கோபம் என்ன பிரசாதம் என்ன அருமையான தமிழ்ல சொன்னமுன்னா அறக்கருணையும் மரக்கருணையும் ஏன் நன்மை செய்தவர்களுக்கு கருணையும் செய்வான் தீமை செய்தவர்களுக்கு உறுப்பும் செய்வான் அதான் அறக்கருணையும் மரக்கருணை அதை போய் பிடிச்சிருக்காங்க கோபப்பிரசாதம் பதினொன்றாம் திருமண இருக்குது அதெல்லாம் அது மாதிரி என்ன யாராருக்கெல்லாம் செய்திருக்காரு ஒரு பட்டியல் போட்டு ஒரு பத்து பன்னெண்டு பேர் அதை இங்கே சொல்றாரு அறநிலான் இடைத்த வேள்வி அழிந்த பேராண்மை போற்றி தக்கன் வேள் செய்தான் தவறா அவன் அழிக்கவும் செய்த மரநிலா சண்டிக்கின்ற மான் பெரும் கருணை போற்றி திருச்செங்கலூர்ல ஒரு சின்ன பையன் பூஜை பண்ணவன அவங்க அப்பா வந்து தடுத்து அடிக்க வந்தார் அந்த அறிக்கை வந்ததையே காலை வெட்டி அவருக்கு அருள் செய்தார் கருவி வேட்டை காய்ந்த கனை கமலம் போற்றி எம வந்து திரிபுறம் பொடிய சேவகம் போற்றி திரிபுரத்தை எரிக்கவும் செய்து அருளிய தலைமை போற்றி அதுலயே மூணு பேருக்கு நல்லவனா இருந்தவனுக்கு அருளும் செய்தாய் என்று இப்படி மாறி அந்த கோவப்பிரசாதம் என்ற நூலை கரையில் வந்து ஏறிய ஏறிய பிறகு அருமையாக பாடினாராம் பாடிய பிறகு தேவ தேவனை பின்பெறும் தேவபாணி தொடுத்து தேவபாணின்னு ஒரு நூல் எல்லாம் நக்கேட வேண்டியது பதினோராம் தேர்மல் இருக்கு எழுகூற்றிருக்கைன்னு ஒரு நூல் அதையும் பாடினார் எல்லாம் கரைக்கு வந்து பாடி இவை எல்லாம் பாடினார் கரையில் வந்து இப்படி பாடிய உடனே அவருக்கு வந்து அருள் செய்து உடனே யாரு கூப்பிட்டாரு இப்ப தரிமி என்ன பண்ணான் அவன் துடிச்சு நிக்கிறான் ஏன் ஒரு மாசமா நாம் போய் வாங்கும் போது ஒரு மாசம் இப்படி ஆகி போயிடுச்சையா சொல்லிட்டு அதனால அவன் நிக்கிறான் உடனே அந்த பொற்கனகி எடுத்து அந்த ஏற கொடுத்தார் யாருக்கு அந்த இவருக்கு நக்கீரதையே ஆசீர்வாதம் யார் கருத்தார அவரு நிரூழி வாழ்க பெருமான் கருணை என்றென்றும் வாழ்க இந்த தர்மியினுடைய இது நிலை என்றென்றும் வாழ்வாங்கு வாழ்வாராக வாழ்த்தி அவரையும் வாழ்த்திவிட்டு இப்பொழுது நைக்கீரர் என்ன செய்தனர் எல்லா புலவர்களுந்து நேர போய் தங்கத்தில இருந்து அருமையாக நாற்பத்தேழு புலவர்களாக இருந்து ஒரு மாதம் அந்த ஒரு புலவர் குறைய இருந்தவர்கள் இப்போ இன்று நாற்பத்தி எட்டு புலவர்களுமாக இருந்து பெருமானம் இருக்க உட்கு அருமையான தமிழை ஆராய்கிறார்கள் என்று சொல்லி வரலாற்றை நிறைவுபடுத்துகிறார் ஆகவே பொற்கடி தந்தது இப்பொழுது என்றாலும் பொற்கடி தந்தனம் என்று கூறியது விரைவு பற்றியும் உறுதி பற்றியும் ஆம் பரிமையால் தருவம் என்னது தந்தனம் என்றார் விரைவும் உறுதியும் பற்றி போதும் உறுதியும் பற்றி எழுதியிருப்பார் அவர் கைப்படல இருந்தாலும் நம்ம ஏதோ அவருடைய திருவடியை நின்று அப்படி சொல்லலாம் என்று சொல்லி இப்படியாக கீழனை கரையேற்றியதையும் நாம் இன்று நினைவு கூர்ந்தோம் இனி நாளை நாம் பெரிய பிராண சிந்தனை செய்யலாம் என்று சொல்லி இப்படியெல்லாம் இன்னைக்கு நம்ம விவரம் நம்ம பாடும்போது கலைமணி என்ன புண்ணியம் செய்த நெஞ்சமேனு அருமையான பாட்டு பாடு அதனால நாம் எல்லாம் இப்படியெல்லாம் இவ்வாறு நினையவும் வற்றை அந்த அவருடைய திருவடிகளில் இருந்து எண்ணுவதற்கெல்லாம் காரணம் என்ன புண்ணியம் செய்த நெஞ்சமி என்றுதான் வாழ்த்த வேண்டும் நம்முடைய நெஞ்சத்தையே நம்ம வாழ்த்துக் கொள்ளலாம் ஏன் இப்படிப்பட்ட நல்ல நல்ல புண்ணியமான செயலையும் அரசியல்களையும் எல்லாம் நினைவு கூறுவது எப்படி முடியாது எனவே இவற்றையெல்லாம் நினைவு கூர் செய்யும்படியான முருகப்பெருமான் திருக்குறள் நம்முடைய குருமூர்த்தியினுடைய திருவடி நேரல் இவற்றிற்கெல்லாம் வணக்கம் செய்து வந்து கேட்டு மகிழ்ந்த அத்தனை பேருக்கு வணக்கம் செய்து ஏன்னா இன்னைக்கு பெரியவரான அங்க தொடங்கி இதுல வேலூர்லாம் அதை கூட அப்படி கருதாமல் நீங்க வந்து கேட்டுமைக்காக மிகுந்த நன்றி வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு நம்ம அந்த அளவுக்கு வணக்கம் தெரிவித்துவோம்